பிராக மனதில் என்றார் அகம் சப்தாத்மாவின் ஞானமானது அகம் சப்தம் சப்தம் இருக்கு அது சோதனை பண்ணியா சோதி அர்த்தம்னா சோதிக்கப்பட்ட போல அர்த்தம் எது பிரத்யேக ஆத்மா உள்ளே இருக்கிற ஆத்மா அதிஷ்டான அந்த ஆத்மாவின் ஞானமானது எப்படி புருஷார்த்த சாதனை ஞானத்திற்கு அனுபவமோ இப்போ இந்த ஞானம் இருக்க புருஷார்த்தம் என்ன அறம்பொருள் இன்பம் வீடு மூன்றும் ஜீவனுக்கு புருஷார்த்தம் தான் அடையத்தக்கா நாளும் நாளும் அறம்பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காவமோச்சம் மறைவுன்னு சொல்லுவாங்க அடையத்தக்கது தான் ஆனாலும் முக்கிய புருஷார்த்தம் வீடு தான் இதில் கவனப்பிரசார்த்து இருக்கலாம் இது சாதனம் அசாத்தியம்னு சொன்னாலும் சரி அதனால பிரத்யேக ஞானமானது எப்படி புருஷார்த்த சாதனை ஞானத்திற்கு அனுகூலமும் அப்படி பிரம்மசப்தத்தின் சோதிதார்த்தமாகிய பிரம்மத்தின் ஞானமும் இனி பிரம்மத்தை பரிசீலனை அது பிரம்ம என்ன பண்ணுது புருஷார்த்த சாதனத்திற்கு அனுகூலம் என்ன இது ஒரு பகுதி சத்தம்மா சத்துபதி மகாபித்தத்தில் தொம்பது விசாரம் தான் இது இப்போ நடந்தது சத்து விசாரம் பண்ணி ஆகணும் அப்புறம் அசிபதம் பண்ணணும் அதனால் அதுவும் செய்யணும்ங்கிறார் புருஷார்த்த சாதனை ஞானத்திற்கு அனுகூலமானதலால் பிரம்மசப்த அர்த்தத்தையும் சோதனை செய்ய வேண்டும் அது சோதனை பண்ணணும் அப்படின்னா இனிமேதான் பிரம்மசப்த அர்த்தம் சோதனை அதை படிக்கும் சற்பத விசாரமாக பிரம்ம விசாரம் பாடணும்னு சொல்றாரு அது எப்படின்னு சொன்ன பிராட்டு இரநிகற்பம் அவ்யாகிருத்தம் என்னும் சமஷ்டி சரீரத் திரையங்களும் சிருட்டி திதி சம்மாரம் என்னும் அவஸ்தா திரையமும் வைஸ்வாநரன் சூத்திராத்மா அந்தரியம் என்னும் அய்மான திரையமும் அயஷ்டான சேதனம் சேர்ந்து பிரம்மசப்தத்திற்கு வாட்சியாத்தவன் பத்தும் சேரணும் ஜீவனுக்கு பத்து சேர்ந்து இருக்கு முன்னே என்ன சொல்லுங்க பாத்து ஓட்சியம் என்று சொன்னாக்க வாசத்தின் அர்த்தம் மாச்சியார்த்தம்னு பேர் அதில் லட்சியம் பாகம் ஒன்று அலட்சிய பாகம் ஒன்று ரெண்டு பெரிய அலட்சிய பாகம் தான் தள்ளத்தக்கது லட்சிய பாகம் கொள்ளத்தக்கதுன்னு அர்த்தம் இதில் ஒன்பது அளத்தக்க ஒன்று தான் கொள்ளத்தக்கது அதில் தொம்பது விசாரத்திலே அப்படித்தான் ஒன்பது அளத்தக்கது ஒன்று கொள்ளத்தக்கது தற்பத்தில் அப்படித்தான் இப்போ சொல்லப்பட்ட பத்தில் ஒன்பத்திரிட்டு பிரம்மண்டாக எடுத்துக்கணும் என்பதை பற்றி சொல்வார் அது அவர் பின்னால் பார்ப்போம் தகம் செய்யப்பட்டது அப்போது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞான மையம் ஆழ்ந்த ஐந்து கோஷங்கள் ஐந்து மறைப்புகள் உள்ளன என்றும் அது ஐந்து மறைப்புக்களை போக்குவதற்காக சுருதி யுக்தி அனுபவங்களால் விசாரணை அது தள்ளத்தக்கது என்றும் இதுவரைக்கும் பார்த்தது அது சல்ல பிறகு எஞ்சி இருக்கிறது என்னான்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற ஆத்மா இருக்கிறது அதுதான் பிரத்யக் ஆத்மா பிரத்யக்கன்னா உள்ளே இருக்கிற ஆத்மான்னு பேர் அதே கூட சொன்னாலும் அதுதான் அந்த கண்ணு உரிசாதனம் வேணாலும் அதுதான் இப்படி இடத்துல பல பேர்களால் சொல்லுவாங்க அத்தகைய வசதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத விவேக் அந்த பாட்டை பார்த்தோம் விவேக் சுடாம ஒரு பொருளை யாருமே பார்க்க முடியாது அறிவுடைய அறிவுடைய அதனை எப்படி அறிகிறது மிகவும் நுண்மை புந்தால் அறுதி அமைந்தான் சாமான் இல்லை தெரியாது விகார அவற்றபாவம் இருமையாமைவற்றையெல்லாம் இங்கு யாது உணரும் யாதை ஒரு பொருள் உணராது அந்த உணர்வுருவான சாட்சி பொருளினை மிகவும் நுண்மை பொந்தியால் உணர்திமைந்தா என்று சொன்னார் அப்படிப்பட்ட உணர்வுருவான பொருள் எது பிரத்யகாத்மா அத்தை ஆத்மாவை விசாரணை பண்ணதுனால தெரிஞ்சது அப்படி இருந்தாலும் கூட அது மட்டும் தத்துவசி மகா வாக்கியத்தில் முழுமையாகாது அத்தொம்பது விசாரம் தான் இப்படி தற்பது விசாரம் அச்சுபதி ரெண்டு செய்யணும் அத்தகைய தற்பது விசாரணை செய்வதற்காக இனி பார்ப்போம் என்று ஆரம்பிக்கிறார் அதான் சொல்கிறார் புருஷார்த்தம் அந்த முக்கிய புருஷார்த்தமாகிய முத்தி அடையணும் இல்லை ஞானத்திற்கு அனுகூலமானதலால் பிரம்மசப்த அர்த்தத்தையும் சோதனை செய்ய வேண்டும் என்று குளிச்சார் மேற்கொண்டி போராட்டு அவ்யாவிரதம் என்னும் சமஷ்டி சலித திரையங்களும் சிருஷ்டி திதி சம்மாரம் என்னும் அவஸ்தா திரையமும் வைஸ்வானரன் சூத்ராத்மா அந்தரியாமி என்னும் அபிமான திரையமும் அதிஷ்டான சாதனமும் சேர்ந்து பிரம்மசப்தத்திற்கு வாட்சியார்த்தமும் வாட்சியமாம் பிரம்மம் அது அர்த்தத் என்று சொல்லக்கூடிய பொருள் அதுன்னு அர்த்தம் அது என்ன ஈஸ்வர குறிக்கம் அல்லது பிரம்மத்தை குறிக்கும் ஏன்னா பரோட்சம் அபரோட்சமாக இருக்கிறது பார்த்தாச்சு அது எப்படி இருக்குது சமஷ்டி சரிதத்திரியம் அப்புறம் சமஷ்டி அவஸ்தாத்திரியம் அது சிடி சம்மாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆட் இணைய அவியாக இருந்தால் சரீரத்திரியம் சிடி சம்மாரம் என்று சொல்லக்கூடியது அவஸ்தாத்திரியம் அயமானங்கள் இருக்காங்க வைஸ்வநரன் சூத்திராத்மா அந்திரியான் மூணு பேர் அபிமானிகள் எப்படி இந்த தம்பத விசாரத்தில் தோழ சேதத்திற்கு விஸ்வன் என்றும் என்றும் அவரை மேலே கா சொல்லப்படும் ஒரே ஜீவன் தான் இடத்த நோக்கி பேர்கள் வேற விவகாரம் வேறாதனால அதிஷ்டான சேதீனம் கூடஸ்தான் என்று சொல்லப்படும் அதே போல் இங்கே வைஸ்வனரன் சுத்ராத்மா அந்திரியாம் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது இது ஒன்பதும் அதிர்ஷ்டான சேதனமாக பிரம்மும் சேர்த்து பத்தும் சேர்ந்து வாட்சியம்னு சொல்லலாம் வாட்சியம்னா தற்போது வாட்சியார்த்தம் அது அதிர்ஷ்டான சேதம் சேர்ந்து பிரம்ம சேத்திரத்திற்கு வாச்சியமாம் என்பது சொல்லப்பட்டது இன்னும் அந்த வாட்சிய பாவத்தில் எது விடணும் எது கொள்ளணும் என்று அடுத்த வர சொல்றாங்க பிரம்மசப்த வாக்கியத்தினுள் அடங்கிய விராட் ஆதி மூன்று சரீரங்களும் மேல சொல்லப்பட்ட மூணு மாயின் காரியங்களும் சாட்சா மாயுடைய காரியம் தான் அது நேரம் மாய மாயா காரியம் வேறு மாயை வேற மண்ணிலிருந்து செய்யப்பட்ட சட்டி மண்ணே தான் ஆனால் விவகார திசையில் மண்ணுன்னு சொல்கிறது இல்லை திரளையாக இருக்கும்போது சொல்லுவோம் அது உபயோகத்துக்கு தண்ணி ஊற்ற தமிழ் பண்ணால் தண்ணி கொண்டு வர உபயோகமாக சட்டிங்கிற விவகாரம் தான் நடத்த வழியை மண்ணுங்கிற விவகாரம் இல்லை ஆனால் உடஞ்சி போச்சு அது சட்டி தானே அதை அப்படி தான் தூக்கி அப்படிமா அப்போ தான் மண் வரும் ஆனாலும் திரளையாக இருக்கும்போது மண்ணு தான் சட்டியாக இருக்கும்போது மண்ணு தான் உடஞ்ச வரைக்கும் மண்ணு தான் ஆனால் அதே மறந்துடுறேன் அதுதான் மயக்கம் சில பேர்கள் மண் சட்டி என்று கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க வெறுஞ்சட்டி சொல்லாமல் மண் செட்டி மண் சட்டி இருப்பாங்க அப்போது கொஞ்சம் ஞானம் இருக்குது அதுக்கு மண்ணில் அப்படி போல் மாயை என்பது காலையில் இருக்கும்போது அது நாமருப்பம் பெறலை பிறகு சிருட்டி பண்ணும்போது நாமரூபம் பெறுகிறது அப்படி பெறும்போது கூட அது மாயை மாயினுடைய பரிணாமம் தான் அது தத்துவானத்தான் அழியும்போது கூட மாயின் பரிணாமம் தான் என்பதை இதில் விசாரத்தினால தெரிஞ்சுக்கிறோம் அதனால மாயும் மாயா காரியங்களான மாயா காரியங்களும் ரஜி சர்ப்பம் போல மித்தை அப்போ என்னாச்சு மாயை மாயா காரியங்கள்லாம் பழுதியில் பாம்பு போல பொய்த்தான் இப்போ என்ன மித்தை அல்லியும் சிருஷ்டி அவத்தையில் தோன்றும் விராட்டு இரண்டிய விராட்டி சரீரம் பஞ்சீகரணத்திற்கு பூர்வமாகிய சிதிகாலத்தில் தோன்றுவதில்லை அதாவது விராட் சரீரம் இருக்கு அது பச்சீக்கரணம் பண்ணுறதுக்கு முதல்ல சூட்சபூதங்கள் இருக்கின்றனவே அப்போது இது கிடையாது இதுவே விராட் வேதிரேகம் அதாவது வேறுபாடுன்னு அர்த்தம் அன்பையும் வேதிரேகம் அன்பையான உடன்பாடு வேதிரம் வேறுபாடுன்னு அர்த்தம் இது வேறுபாடு வேதிரேகமா ஆகவே இந்த காலத்தில் தோன்றும் இரளிய கற்ப சரீரம் தன்மாத்திரைகளின் உற்பத்திக்கு பூர்வமாகிய சமஹார அவஸ்தையில் தோன்றுவதில்லை திதி காலத்தில் தோற்றுது அந்த சரீரங்கள் அது எதிலே வந்தது தன்மாத்திரை தான் வந்தது இப்போ தன்மாத்திரைகள் நிலையில் உற்சாக சக்தியாக மாறும்போது அது தோற்றுவதில்லை அது போயிடுச்சு இதுவே இரண்டிகர்பரீரத்தின் வைதிராகமாம் அதனால் இது வேறுபட்டு போகிறது சம்மார அவஸ்தையில் தோன்றும் அவ்யாகிருத சரீரம் தத்துவ ஞானத்திற்கு பிறகு தோற்றுவதில்லை விசாரம் செய்தம் அது கூட இல்லை நிச்சயிக்கப்படுகிறது இதுவே அவ்யாகிருத சீரத்தின் வேதிராகமாம் வேறுபாடு அடைகிறது இவ்வாறு இந்த பிரகாரம் ஒரு ஆட்டு சரீரம் திருட்டி அவஸ்தையில் திதி அவஸ்தையில் எதிரேக்கிறது இப்படி விசாரம் ாடு சேரமானது திருட்டி ஆனது திதியில் நாசமடைகிறது விதிரடைபோ நாசமடைன்னு சொன்னாலும் சரி எண்ணிகற்பு சேலனம் திருட்டி திதி என்னும் இரண்டு அவசியங்களிலிருந்தும் போகிறது சம்மார அவசியம் எதிரிக்கின்றது சம்மாரம் என்ன நோக்கும் போது அது ரெண்டுமே இல்லை அவ்யாக சேலம் திருட்டி திதி சம்மாரம் என்னும் மூன்று அவசியங்களும் இருந்து தத்துவ ஞான அவசியம் விதிரிக்கின்றது தத்துவ ஞானம் வரும்போது மூன்றுமே மெத்தே நிச்சயப்படுகிறது ஆ மிச்சியம் நிச்சயம் மண்ணாக தோற்றுதா இல்லையா அப்படின்னா இது சுவபாதிக பிராந்தின்னு பேர் நிர்வாகிக பிராந்தி தோற்றாமல் இருக்கும் கிழிஞ்சில் நிச்சயம் மண்ணாக அப்புறம் தோற்றாது பாம்பு விளக்கு பார்த்தா அப்புறம் பாம்பு இருக்காது ஆனால் விளக்குறதுனா வரும் கால அது பகல் காலம் நிச்சயம் மண்ணுத ஒழிய நிச்சயம் பண்ணால் தண்ணி நிச்சயம் பண்ணாலும் கூட தண்ணி செய்யும் தோட்டம் செய்யும் ஒரு தோட்டினால தண்ணி இருக்கான்னா கிடையாது கிடையாது அப்போ என்ன அர்த்தம் இது எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் சொன்னாக்கா இபாஜியோடு குடி சவாதி பிராந்தினு பேர் இருந்தால் தோற்றினாள்களும் இல்லையா நிச்சயம் பண்ணுறோம் அது நிச்சயம் பண்ணுறது தப்பான்னா வாசம் தான் தான் வாசம் என்ன முன்னும் இல்லை பெண்ணும் இல்லை இடையில இருக்கிறாரு ஒரு தோற்றம் இவர் கிடையாது அப்போ தண்ணி இருக்குமே ஆனால் அங்கே ஈரம் இருக்கணும் குளிர்ச்சி இருக்கணும் வெப்பம் இருக்கப்படாது அப்படி ஒன்று இல்லையே இது விசாரத்தின் பிறகுதான் நிச்சயம் பண்றோம் இது வெறும் தோற்றம் என்று அதே போல இங்கே மூன்று சிறுங்கள் இருக்குமே இருக்க இருந்தாக விசாரத்தில் அடிபடப்படாது விசாரம் பண்ணும்போது ஒன்னோ ஒன்று ஒன்று மாறுதல் அடைகிறது விதிர் வைக்கிறது தள்ளத்தக்கது கெட்டு போகுது அதனால இது நிலை இல்லாதனால பிரணமயத்து அடையுது மாறி மாறி போகுது விசாரத்தினால மாறுதல் அடைகிறது அப்படி மாதுளை அடையும் போது அந்த தோற்றங்கள் எல்லாம் ஏனைய பகையாக சொல்லக்கூடிய இந்த தோற்றங்கள் எல்லாம் மித்தையினே நிச்சயப்படுகிறது மித்தை என்ன பொய் தோற்றம் வெறும் தோற்றம் தான் அர்பஞஜத்தினாலே வெறும் தோற்றம் தான் நிச்சயப்படுகிறது நிச்சயப்பட்ட என்னையா போதுமான நிச்சயம் பண்ணுறதுனால துக்க நிபத்தி ஆனந்த பிராப்தம் இப்படி காணல் ஜலம் ஜலம் இல்லையா நிச்சயம் பண்ணதுனால மிச்சம் ஆசை மிச்சம் ஆசையும் கிடையாது அலைச்சலும் இல்லை அதுபோல் அலைச்சல் படைத்தோம் ஆசைப்பட்டோம் அதே போல் இங்கே நிச்சயம் வர்றதுனால இது பிரபஞ்சத்தில் சுகமில்லை இந்த பிரபஞ்சம் வெறும் தோற்றம் அதனால் ஆத்மாதான் சுகவடிவம் அது இதாக சத்து சித்தானந்தும் நித்தியம் பூர்ணமாக இருக்கிறது என்று இந்த நிச்சயம் வர்றதுனால அந்த மனதுக்கு இந்த பிரபஞ்சத்திலே நோக்கும்போது ஆசையோ பயமோ உண்டாகிறதில்லை பிற விவகாரமும் வாசமாக செய்கிறதே இல்லை ஆத்மா செய்வதில்லை இப்படி செய்யாமல் எப்படியா நடக்குது ஞானியை தான் செய்கிறாங்கன்னா அவர்கள் திருஷ்டிக்கு இல்லைன்னாலும் கூட உலக திருஷ்டிக்கு தோற்றம் உண்டு அவ்வளோதான் வாஸ்தவமாகவே அது இருக்குமே ஆனால் இந்த அடிபடப்படாது வாஸ்தமான தண்ணி இருக்குது அது தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா அது தண்ணி அதை மாற்ற முடியாது ஆனால் பொய்யான தண்ணி தோற்றுது இது விசாரத்தால் போக்கலாம் மெய்யான தண்ணியை எந்த விசாரத்தாலும் போக்க ஆகவே இந்த பிரபஞ்சம் நாமர பிரபஞ்சம் மாய மாயாக்காரங்களெல்லாம் விசாரித்தனால புயல் நிச்சயப்படுது அவர் நிச்சயப்படுறத என்ன அதில் இருக்கின்ற பயமாசை போய் உதாசீனம் ஏற்பட்டு விவகாரங்கள் விடுபட்டு சி மாத்திரமாக இருந்து கொண்டு தன்னுடைய அனைத்து ஆத்ம சுகத்தை அனுப்பித்து கொண்டிருக்காங்க இதுதான் சிலருக்கு பரமானந்த பிராப்தி அதுதான் ஞானிகளுடைய லட்சணம் விவகாரம் பண்ணுறாங்களே அப்படின்னு அது உலகத்துக்காக கட சரீர கவிக் கரணங்கள் செய்கிறோடைய நான் செய்யவில்லையே நிச்சயம் உண்டு கடமை நிமித்தவன் பேரதுக்கு அதனால் இந்த ஞானிகள் விவகாரம் உல ஞானிகள் விவகாரம் உலக உபகாரம் அல்லது வேறொரு பேர் பேரும் இல்லை அதனால் பிணியும் இல்லை வல்ல சிருட்டி முதல் பல தொழிலாளர் ஒரு பாவம் எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்யும் ஈஸ்வரன் அடைந்துள்ளார் கையெழுத்தத்தில் உழவு வாரம் அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது ஏன்னாலும் தேவையில்லை இதன் மூலமாக சுகம் இருக்குன்னா தேவைப்படுவாங்க காணொலி ஜனம் நம்ம வீட்டு பக்கம் போனால் நல்லது நம்ம ஒயில் பக்கம் போனால் விவசாயம் நடக்கும்னு அண்ணா தானே சண்டை போடுவான் இல்லை நிச்சயம் பண்ண பேர் சண்டைக்கு போவானா என் பக்கம் போனால் நீ என்ன திருப்பணியா அண்ணா சண்டை போடுறாங்கல்ல அது உண்மையான தனியாக சண்டை அதனால் பொய் தண்ணியெல்லாம் சண்டை போடுவாங்களா போய் நிச்சயம் பண்ண பிறகு அப்படித்தான் இப்போ பொய்யும் நிச்சயம் பண்ணாதனால சண்டை போட்டு கிடக்குறாங்க இந்த பொய் பொருள் சண்டை என்ன எதிர சண்டை சுக அடிப்படையில் தான் சண்டை கிடக்குது பல வகையான சண்டைகள் எத்தனையோ சண்டைகள் அடிப்படை பல காரணம் ஜாதி மதம் இனம் அப்புறம் தொழில் வியாபாரம் அப்புறம் கொடுக்கல்வாங்க எத்தனையோ வருதுல ரெண்டு இல்லை அந்த சண்டை போடுறாங்க ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தான் காதல் ஜலத்தை சத்திய புத்தியோடு பார்த்து எனது உணதுன்னு சொல்ற மாதிரி தான் ராத்திரி பகல் இதுதான் இரவு ஆ தொழில் துன்பம் எதோ அடிப்படையை வச்சுக்கிறாங்க சண்டை போறதுதான் அடிப்படை இருக்கு இல்லாமல் இருக்காது அது சமைச்சா இருக்கும் வேஸ்டாகல இருக்கும் எப்படி சொல்லுங்க சரீரம் சிரிட்டு திதி சம்மாரம் என்னும் மூன்று அவசியங்களும் தத்துவ ஞான அவசியை எதிராகிறது சொல்லலாம் மூன்று சரீரங்களில் அதிஷ்டானமாகிய சேதனமானது திருட்டி காலத்தில் விராட்டாதி மூன்று சரீரங்களோட உபகிரதமாய் வைசானன் என்று சொல்லப்படுகிறது உபகீதம் விசிஷ்டம் ரெண்டு பிரிவு இங்கே வைசான விசிஷ்டந்தான் பிரிவுமன் தான் உபகீதம் சொல்றது காரணம் என்னன்னா அந்த பாவனை அதிஷ்டான பாவனை இருக்கு அதான் காரணம் அவர்கள் சர்வதாக மறைப்பு கிடையாது வைஸ்வநாதன் இரணிகற்பம் அந்திரியாமி அதாவது சூத்ராத்மா அந்திரியாமி சொல்ல மூணு ஈஸ்வரனுக்கும் மறைப்பு கிடையாது அதான் காலபிரமன் சொல்கிறதுடைய அம்சங்கள் இப்போ இப்படி ஜீவனுக்கு பிராக்ஜன் என்றும் துளுத்தி அவசையில் சொப்பன கற்பித்தன் என்று சொப்பன அவசையில் ஜாக்கிரசையில் விஸ்வன் என்று சொல்லப்பொழுது அப்படி போகல இந்த மூன்று அவசையிலும் அவனுக்கு மறைப்பு இருக்குது அங்கே மூன்று அவசியில் அவங்களும் மறைப்பு கிடையாது இப்போ நாம் விசாரணம் பண்ணும்போது வீட்ட சேதனம்தான் இங்கேயும் ஆபாச பாகம் தான் விசாரம் பண்ணுறது என்ன பண்ணுறோம் ஐஷானத்தோடு ஏகத்துவ பாவனை பண்ணும்போது அந்த ஆபாச பாகமாக இருந்து கூட ஐஷானத்தை ஏகத்தும் பாகம் பண்ணுறோம் அதனால் நாம் உபகரி சேதமாக தான் இருந்து பாவனை பண்ணுறோம் என் பிரத்யேகி பரமாத்மா பிரத்யேக ஆத்மான்னு பண்ணுறோம் அதே போல தான் வைஸ்வநரன் இங்கே உபாதியோடு கூறியிருக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கணும் விஷ்டந்தான் அந்த பானம் உண்டு அவங்களுக்கு அதனால் மூன்று சரிவங்களோடு உபகிரதமாய் மூன்று சீரங்களுக்கு அதிஷ்டானமாய் உபாதி உடையதாய் வைஸ்வானன் என்று பெயர் வைஸ்வானன் என்பதற்கு பின்னால் சொல்கிறார் அதாவது சுர நர திரியக்காதி அனைத்துமாய் விளங்குவதே விராட் விஸ்வ சம்பந்தமான சர்வ நராபிமானி ஆதலால் அதாவது சுர நர திரியக்காதி அனைத்துமாக அனைத்திலே நான் இந்த அபிமானம் வைக்கிறது அந்த அபிமானத்துக்கு நான் இங்கே விஸ்வ வைஸ்வாரன் பேர் எப்படி ஜாக்கரவாசியில் விஸ்வன்களை சொல்லிக்கொண்டு அபிமானம் வைக்கிறான் தோண சேரத்தில் அதில் சம்பந்தப்பட்ட பொருள்கள்ல அப்படி போல் நர சுர திரியக்காதி சர்வ நர அபிமானியும் எல்லாேரும் அபிமானி வைக்கிறான் அது பேர் அதனால் இங்கே வைஸ்வாரன் பிரம்மஸ்வரமாக இருக்கிறான் என் பாவனை பண்ணுறான் அதன் பிறகு போல தான் திதி அவஸ்தை என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது அவஸ்தையில் விராடு சேரம் போயிடுச்சு அப்போ இரண்டிகர்பம் அவியாகரதம் என்ற ரெண்டு சேரமே இருக்குது ரெண்டு சேரங்களுக்கு உபாதியாக இது அது அது உபாதி இருக்கார் உபதமாக இருக்கிறதுனால அந்த பேர் என்னான்னா சூத்திராத்மா என்று பெய்யாரு இங்கே சூத்திர ஆத்மா சொல்கிறார் முத்தி நூல் நூலானது அனுசூதமாய் இருப்பது போல் தூள பிரபஞ்சம் முழுவதிலும் அனுசூதமாய் இருப்பதால் சூத்திர ஆத்மா கயிறுன்னு அர்த்தம் எப்படி மாலையாக தொழுகும் கயிறு உள்ள போ நூலில் ஓட செலுத்தி கோர்க்கப்பட்டு இருக்கிறது போல் இங்கே எல்லா இவர்களும் எல்லா சூட்ச சேரங்களும் கோக்கப்பட்டு இருக்கிறது சூத்திராத்மான் பெயர் அது இந்த ரெண்டு சரீரங்கள் உபகிரமாக இருந்து கொண்டு சூத்திராத்மா இருக்கிறது என்று சொல்றார் அதன் பிறகு சம்மாத அவசை மூன்றாவது அவசை ஒடுக்க அவசிய பிராட் என்ன கற்பம் என்னும் இரண்டு சரீரங்களையும் எடுத்து அவியாகிருத்த சரீரம் ஒன்றோடும் ஒன்றோடு உபகிதமாயின் அந்தரியமி என்று பெயர் சொல்லப்படுகிறது அந்த அந்த உள்ளே யாமி என்ன இயக்குவர்த்தம் அதாவது சொன்னும் அதனால அந்த என்று சொல்லப்படுகிறது தத்துவம் வந்த பிறகு ஏனையற்பம் அவையாகனு சொல்லக்கூடிய மூன்று செல்வங்களையும் எடுத்து கேவலம் சித்து என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் தனித்து அறிவு உடுமம் தான் இருக்குது அறிவுத்தாலே வேறு பண்ணது வேறு கிடையாது என்று சொன்னார் இந்த பிரகாரமாக சிரிட்டியாதி எல்லா அவசையிலும் சிரிட்டி தி சமாளம் சொல்லக்கூடிய எல்லா அவசியங்களும் அவ்விபாரி அர்த்தலால் விவசாயம்னா பிறட்சி மாறுபாடுன்னு அர்த்தம் அவ்விசாரம்னா புரட்சி இல்லை ஒரே இருக்குன்னு அர்த்தம் ஒரே மாதிரி இருக்கிற காரணத்தினாலே அதிஷ்டான சேதனமே பிரம்மசப்தத்தின் உண்மை பொருளாம் பிரம்மசப்தம் முன்ன பத்தில் ஒன்பது தள்ளி ஆச்சு வைப்போம் இப்போ இருக்கிறது தான் அதனால இதுதான் பொருள் வாட்சியார் லட்சியார்த்தம் பேர் அது உண்மை பொருளாதான் இந்த பிரகாரம் பிரம்ம சேதனமானது ஞான அஞ்ஞானமாதிரி சர்வகாலத்திலும் ஒரே பிரகாரமாக இருக்கிறால் அது சக்தி சரி ஞானம் வந்த பிறகுதான் அது பிரம்மமா அதுமாதிரி இல்லையா அஞ்ஞான காலத்தையும் அது பிரம்மந்தான் ஞான காலத்தையும் பிரம்மந்தான் அப்போ உணரவில் உணர்றோம் அதனால் ஒரே பிரகாரம்னால அது சித்துன்னு பேர் சத்து மூன்று காலத்து ஒரே மாதிரி இருக்குன்னா அது சத்து இதான் முன்னா திருக்கால அபாத்தமாக இருப்போம் சத்து எனக்கு அது இலக்கமாக சொல்கிறது இதுதான் சச்சித்தானந்தம்னா சத்து சித்தானந்தம் மூணு சாந்தம் தான் அதன் மூலம் சத்து மூன்று காலத்தில் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அதன் பிறகு விராட்டாதி சரீர சம சரீரங்களில் சம சரீரங்களில் சாட்சி ரூபமாய் இருத்தலால் அது சித்தியும் இந்த மூன்று முன்ன சொல்லப்பட்ட விராட்டு இணையப்பம் அவ்யா சொல்லக்கூடிய மூன்று சரீரங்களில் சமஷ்டி மூன்று எல்லா சைரையும் சேர்த்து சாட்சி மாத்திரமாக அதாவது சாட்சி ரூபமாய் அதலால் அது சித்தியும் சாட்சி மாத்திரமா இருக்கும் சாட்சிக்கு என்ன லட்சணம் சொன்னால் உள்ளே இருந்து அசைப்பவன் அது அந்தரியாமி வாதி பிரதிவாதிகளுக்கிடையே இருந்து கொண்டு தான் வாதிப்பிரதிவாதி ஆகாமல் விருப்பு வெறுப்பு இன்றி உதாசனமாய் அறிப்பவன் சாட்சி என்பார் சாட்சிக்கு ரசனம் ரெண்டு பேர் போட்டுக்கிறாங்க வாதிப்படுக வாதிப்பிரிக்காருக்கு பக்கத்தில் இருக்கலாம் அருகில் இருக்கணும் ஆனால் நான் வாதியோடு சேர பிரதிவாதம் சேரப்படாது அங்கே அறிந்து கொண்டு அறிந்து கொண்டு இருக்க இருக்கணும் இந்த லைட் கொடுத்தா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது என்ன தெரியுமா அதுக்கு ஜடம் அதனால் வாதி பிரதிவாத இடையே தான் வாதிப்பிரதி ஆகாமல் அருகிருந்து கொண்டு எந்த பக்கமும் சேராமே இருக்கின்ற அறிவு வடிவமாக எதுவோ அது சாட்சின்னு வரும் அதான் சாட்சிகள் அதாவது வாதிப்பிரி வாதி தரப்பு சாட்சிகள் பிரதிவாத தரப்பு சாட்சிகளும் பிரிப்பாங்க இப்போ இன்றைக்கு வார்டுகளெல்லாம் ஏதோ சரி இது ஒரு வாரம் இருக்குது இருந்தாலும் சாட்சி கிழக்கணம் தான் அதனால இந்த வாதி பிரதிவாதிகளுக்கிடையே இருந்து கொண்டு தான் வாதிப்பிரதிவாதி ஆகாமல் விருப்ப வெறுப்பு எந்த பக்கமும் விருப்ப கூட விருப்ப அதோட அருகிலும் இருக்கணும் அறிவிக்கிறதோடு மட்டுமல்ல உதாசனமாக இருக்கணும் இருந்து அறியக்கூடிய அறிவுடிமா இருக்கிறது அதுதான் சாட்சி சதனத்தன்மை சதனத்தன்மை இருக்கணும் அறிவு இல்லாத ஜடத்துக்கெல்லாம் சாட்சி தன்மை வராது அதனால விராட்டாதியை சமட்டு சரீரங்களின் சாட்சி ரூபம் அதனால் அது சித்து சித்துன்னு பூமாவாதலால் ஆனந்தம் பூமான்னா வியாபகம் எங்கே எங்கே வியாபகம் இருக்கோ அங்கேதான் ஆனந்தம் இருக்கும் வியாபக பாவனைகள் என்ன ஆனந்தம் கிடைக்க வேண்டும் அது பாவனை தான் இப்போ உங்களை பேசுகிறோமே இதில் என்னன்னா வெறும் பாவனை தான் பாவனா உலகம் தான் இது மாயினுடைய பரிணாமே பாவனை தான் மாய் என்பது அது ஒரு பொருளே இல்லை பொருள் இல்லாத எப்படியா தோடுதுன்னா பாவனையினாலேயே பரிணாமடைது இப்போ நாம் இப்போது ஜாதராசி இருக்கோம்னா இந்த பாவனை திடபாவனு திடபாவனை ஏ திடமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உடம்பு கை கால் ஊரு உலகம் பண்ண நினைக்கிறேன் இருக்கு சொப்பனத்தில் வந்த பிறகு அது பொய்யோம் இது வந்து ஜாக்கிரம் பண்ணாலும் முடியல என்ன விசாரம் பண்ணுங்க நிச்சயம் ஆனால் சொப்பனத்தை வெளிவர நிச்சயம் பண்றோமா இல்லையா அது அஸ்திரபவன் பேரு அப்ப இது திடபவன் இருக்கு இது அஸ்திரபவன் ஆக்கணும் எப்படி ஆக்குறது நிறந்த விசாரம் பண்ண பிறகு அன் வரும் பிரம்மஜாகரான் பேர் அதான் சொல்றது மெய்யாக விளங்குவது மெய்ஞான பொய்யா பெண் காணவாது போல் போதம் வரில் என்ற என்ன விசாரமானாலும் சத்தியமா தோற்றுது என்னக்கா அது அப்படிதான் இருக்கப்பா சத்தியம் ஞானம் வரும்போதே மெத்தியா தோட்டம் எப்படி சொப்பனாவாசியிலிருந்து வெளியே வந்தவுன்னு அது மித்தியம் நிச்சயிக்கிறோம் அது மிச்சயம் எல்லாருக்கும் வர்றதில்லை அது கூட பல பேர் சத்தியப்பதி இருக்கு சொப்பனத்தில் சத்தியப்பதி பல பேருக்கு இருக்கு அந்த அப்படி இருக்கிறவர்கள் வந்து திறந்த முடியாது அவங்க இந்த அஞ்ஞானிகள் தான் சொப்பனத்தில் வெளியில் வந்த பிறகு மித்தியம் நிச்சயம் பண்ணுறாங்களா அவங்க தான் அதே போல் இங்கே பிரம்மஜாக்கிரத்துக்கு வந்த பிறகு இது மித்தியம் தோற்றும் அப்படி தோற்றும் இது அஸ்திரபாவன ஆயிடுது சிறப்பான போக்கு சிறபான இருக்கு ஜாக்கிரவையில் சொப்பனும் அசுரபாவனை ஜாக்கிரன் சிறபான இருக்கு இதுவும் அசுரபாவனை வருது இப்போது நிரந்தர விழுக்காரணத்தில் அபியாசம் பண்ணி சமாதானிலை கூடி வெளியே வரும்போது அவர் தோற்றம் கஷ்ட தோற்ற பாட்டு ரெண்டு இருக்குல்ல அப்படி போகலாம் அப்போ தோற்றுறோம் அப்போ என்ன எல்லாம் பாவனா உலகமே எத்பாவோ தத் பவதி சொன்னீங்களே அன்னைக்கு பிரசங்கத்தில் யார் எது இன்னைக்கு அதை அடைகிறார்கள் அதனால சைரத்தை நினச்சிக்கிட்டே சேர்த்தா சைரம் பிரம்மத்தையாக நினைச்சிக்கிட்டு சேர்த்தோம்னா பிரம்மாவன் தரும் பிரம்மாதான் இருப்பாங்க அதனால் பாவனை தான் உலகம் கிடையாது வேறு கிடையாது அதனால தான் உள்ளத்தில் எண்ணங்களே மாற்றி அமையுங்கள்ன்னு சொல்கிறது உள்ளத்தில் மாற்றி அமைச்சுட்டோம்னா வெளியில எல்லாம் மாறிப்போம் வெளியில் நம்ம எதையும் மாற்ற முடியாது அது ஈஸ்வன் கட்டுப்படுறது எல்லா விஷயங்களும் நமக்கு கட்டுப்படுற மனசு தான் ஆனால் நம்ம அந்த காரியம் செய்கிறதில்லை ஈஸ்வனுக்கு கட்டுப்படுறது போய் செய்ய ஆத்தப்படுறோம் அங்கே தான் போகிற உடைக்கு அங்கே போய் அது செய்யணோமா அந்த ஊரையை மாற்றி அமைச்சிரும் அந்த அப்படியே அணை கட்டுவோம் பாலம் கட்டுவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்படித்தான் செய்கிறோம் ஒழிய நம்ம மனசை மாத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை செய்ய மாட்டேங்கிறோம் அங்கே அதிகாரம் இல்லை போட்டு போட்டி போடுறோம் வெளியே அவ்வளோதான் பத்து வருஷம் ஆடிச்சு அல்ல இருக்காது ஊரே போயிருக்கும் இருபது செகண்ட் அடிஞ்சிடல போய் நான் மாத்த முடியுமா இருக்கோமே அப்படின்னு சொன்னா அவர் அனுபவி கொடுத்திருக்காரு கொஞ்சம் மாத்திக்க போனாலும் பேசிக்கிறாங்க அவ்வளவுதான் அதுல போட்டி போட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லை நம்முடைய மனசை மாத்த அதிகாரம் கொடுத்துருக்கார் அதை மாத்தினு சொன்னா எல்லாமே மாறி போச்சு எது போல இந்த உலகமானது கருப்பது கருப்பு என்ன போய்ட்டு பாருங்கள் எல்லாம் கருப்பாகவே தெரியும் கருப்பு ஒன்றும் கிடையாது அங்கே உள்ளது தான் இருக்குது அப்புறம் சேப்பா நேரம் போயிட்டு சேப்பா தெரியும் பச்சை கிணறு போறாங்க பச்சையாக தெரியும் எது போகிறதானே தெரியுது வெள்ளக்கிழமை போறது உள்ளே உள்ளபடி தெரியும் இது எப்படி அப்படி தெரியும் அப்புறம் அந்த மாதிரி இந்த அஞ்ஞான காலத்தில் பச்சை கருப்பு நீளம் ஊதம் இதெல்லாம் போட்டு பார்க்குறாங்க அதை போட்டு பார்த்து அது உள்ளத்து அப்படி திருத்தலாம் இப்படி திருத்தலாம் அங்கே வெள்ளம் கருப்பாக தெரியுது கருப்பை வெள்ளை பண்ணலாம் இங்கே சிவப்பா தெருப்பை வந்து பச்சை பண்ணலாம் இப்படி ஆசை பண்ணுறான் இதுதான் உலக வாரம் இல்லை அந்த தண்டனை வர்றது காரணமே இதுதான் ஆனால் உண்மையான கண வெள்ள போட்டு பார்க்குறது என்ன என்ன அர்த்தம் தத்துவஞானி தான் வெள்ளைக்கணாடி அர்த்தம் உள்ளே உள்ளபடி தெரியுது அவங்களுக்கு மனதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழிமுறை சொல்லதான் வேதாந்தம் அதுதான் ஆத்ம இது பைசா செலவில்லை பணமே வேண்டதில்லை ஆனால் மனசு தான் வேணும் பணம் வேணால் கொடுக்க யார் மனசு கொடுக்க மாட்டேங்கிறோம் பணத்தை கொடுத்துட்றோம் மனதை கொடுக்கணுமென்னா பயமான ஏன் சொன்னால் அவக வயிறாக்கியம் இல்லை அவதான் காரணம் அதனால இந்த ஆத்மச்சாரம் பண்ணுறதுனால மனதை மாற்றி அமைக்க வேண்டும் பாவனா மாற்றம் தான் கடைசியில் என்ன இருக்கு வெறும் சிந்தனை ஓட்டம் இந்த உலகமே அதனால் சொன்னார் மனத்தினால் என்னைத்தானே வந்தது உலகம் பன்னிரெண்டாவது வர மேற்கொண்டு என்னான்னு சொன்னாக்க ஆறு தத்துவங்களாக இருக்கின்ற தோழ செய இருபது தத்துவங்களாக இருக்கின்ற சுட்சம் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு மரணமாக இருக்கணும் நம்ம உடம்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் நல்லா மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் உலகமெல்லாம் அமெரிக்கா எங்கே இருந்ததெல்லாம் பற்றி விசாரம் உண்டு நம்ம சேர்ந்து பற்றி அதெல்லாம் சொல்லுவோம் அமெரிக்காவில் எந்தெந்த இடத்துல என்ன இருக்கு அதெல்லாம் படிச்சிருக்கேன் ஏன்னா உடம்பு பற்றி படிக்கிறோம்னா அது தெரியாது என்னன்னா தோறு தீரம் படிச்சிருக்காங்க அவங்க அது தூட்சம் தெரியாது அவங்களுக்கு அதனால இந்த சூட்சத்திரம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அது எப்படி நின் கர்மேந்திரியங்களுள் வாக்கும் ஞானேந்திரியங்களுள் சிங்குவையும் வாயில் இருக்கும் கர்மேந்திரியங்களில் வாக்குந்திரியம் இருக்கு அது ஒன்று ஞானேந்திரியங்களில் சிங்க இங்கிரம் இந்திரியம் ரெண்டுமே வாயில் இருக்குது அந்த வாயில் இந்த தான் செய்கிறது அதனால்தான் இது ரெண்டு அடக்கிட்ட எவ்வளோ அடக்கிற மாதிரி அர்த்தம் யா காவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லெழுக்கு போட்டார் வல்லுவர் எதை காக்காட்டாலும் போட்டப்பா இந்த நாக்கை மட்டும் காப்பாற்றி கட்டுப்படுத்தி இல்லைன்னு சொன்னாக்கா சொற்குற்றம் உனக்கு ஏற்படும் தப்பு ஏற்படும் வாக்கு எல்லாம் வாக்கினால்தான் எல்லா குற்றங்களும் வரதெல்லாம் வாய் வாய் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு பட்ல கேட்டான்னா ஊர் குடி வரலாம் இருக்கு எப்படி ஊர் ஜனங்கள்னுறான் உங்க வாய் நல்லதாக இருந்தால் ஊரும் நல்லதுதான் அப்படி வாக்கு வர்றது எல்லாத்துல யா காவாராயணம் இதை காக்காட்டா போட்டு இந்திரியங்கள்ல நான் காக்க காப்பாத்து காவாக்கால் நீ காப்பாற்று எதிர்மாரி சொல்ற சோகாப்பர் சொல்லெடுக்க போட்டு சொல்லெடுக்கோகாப்படுத்தப்படுவீங்க இந்த வாயில இருக்கிற பொல்லாதது வாக்கு மட்டும் இல்லை சிங்கும் இருக்க அதுதான கடைகள் நிறைய இருக்கிறது கடை இருக்கு எதுக்கு ஈ கடைகள் மிட்டாய் கடைகள் எதுக்க ருசிக்கு தான் ஜிலேபி பயிர நிறைய ருசிக்கு அப்படியே தொட்டு பார்க்குறேன் நல்லா நல்லா இருக்குங்கிறான் ராகுல்னு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டு வாங்குறோம் எனக்கு சிவை உடம்பு கெடுதுதான் அது கெடுதலா இருந்தால் ருசி முக்கியம் அவ்வளோ தளி விடுறோம் அப்புறம் அதிகமாக சாப்பிடுச்சா அப்படி சர்க்கரையாக கூட வந்துடுது அது ரெண்டும் கட்டுப்படுத்தணும் அதான் சொல்கிறேன் இந்த முக்கியம் ஞானேந்திரங்கள சிங்கையும் கர்மேந்திரம் வாக்கு இருக்கு மிகமே முக்கியங்கிறார் சிங்கையும் வாயில் இருக்கும் உதானவாயுவும் மனதும் கண்டத்தில் இருக்கும் இது கண்டஸ்தானம் உதாரணவாயு கடைதல் வேலை செய்யணும் மனது இருக்க அது இங்கே வந்து தங்குகிற இடம் இது மன இது பண்ணுறது சொப்பன அவசியம் இங்கே தான் நடக்கும் புத்தியும் இருதயத்தில் இருக்கும் இதய இருதயம் பிராணவாயு உஸ்வாசுவாசம் பண்ணும் புத்தி சக்தி இங்கே தான் இருக்கிறது அதனால சொல்லுவோம் எனக்கு தெரியும் யாரு நான் நிச்சயம் பண்ணிருக்கேன் அப்படிம்பாங்க அங்க தட்டுறது அப்படிம்பாங்க சமான வாயுவும் சித்தமும் நாவில் இருக்கும் தொப்பில் இருக்கு இங்கே இருந்துக்கிட்டு வேலை பண்ணுது அபான வாயுவும் பாயிரும் உதத்தில் இருக்கும் அபானா ஜீரணம் பண்ணுறது பாயு மலையால் வெளி பண்ணுறது ரெண்டு குத்திர ஒட்டிக்கிட்டு இருக்கும் வியானவாயுவும் துவக்கும் ஆங்காரமும் சர்வாங்கம் வியாபத்திருக்கும் ஏன்னா இது வியாபகம் கண்ணு யான வாயு வியாபகம் உள்ளது ஆங்காரம் யாகம் உள்ளது அப்புறம் துவக்கிந்திரிய வியாகம் உள்ளது ஆங்காரம் உச்சி உள்ளங்கால் வரைக்கும் யாகமாக தான் இருக்குது ஏன்னா அயமானம் பண்ணுறது ஒரு சரீரத்தில் ஒரு பாகத்தையாவது விட தயாராக இருக்கா முள் குத்திக்கிச்சுன்னா அங்கே ஐயோயும் அப்படி அப்படியும் அய்மானம் இருக்குது எங்கே ஒரு எறும்பு கடித்தாலும் உடனே கோவம் வந்துடுது ஆகா இந்த எறும்பு எப்படியா கடுக்கலாம் அப்படின்னு எறும்பை நாம் கடிச்சு எவ்வளோ கோவம் இருக்குது பாருங்க அகிமானம் இருக்குது காலில் கடிச்சா கடிச்சிட்டு போட்டோம் நாம் எத்தனையோ இரும்புல கொள்றோம் ஒரு இரும் கடிச்சு போட்டுன்னு விடுறாங்களா உடனே கோவம் ஒரு கோசு கடிச்சா எவ்வளோ கோவருது ஒரு அடி அடித்து கொண்டு போடுறோம் நாம் எத்தனையோ கோசுக்களை கொல்டுறோம் கூட்டுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒரு கொசுக்களை செய்ய முடியுமா இல்லையா அவ்வளோ அபிமானம் இருக்குது தேக போகிறான் அது அகங்காரம் அபிமானம் சர்வாங்க அதன் பிறகு உச்சியிலே உள்ளமும் கருவி நுனியில் சச்சிரேந்திரியம் இருக்குது கத்குள்ளே சுரோத்திரேந்திரியம் இருக்குது மூக்கு நுனியிலே கிரானேந்திரியம் இருக்குது இப்படி கழுத்திற்கு மேலே தனித்தனியாக இருக்குதுலாம் தனித்தனியாக இருக்கிறது முன்னெச்சரிக்கிறது ரெண்டு ரெண்டு ஓ இடத்துல மூணும் எல்லாம் கேள்வி கேட்பாங்க ரெண்டு ரெண்டு எத்தனை இடத்துல மூணு எத்தனை இடத்துல ஒவ்வொன்று எத்தனை இடத்துல வந்து அது கேள்வி அது தெரிஞ்சால் மரணம் சொல்ல முடியல சொல்ல முடியாது அதனால தான் கிரானேந்திரியமும் கழுத்திற்கு மேலே தனித்தனியே இருக்கும் கழுத்திற்கு கீழே கை கால் கொய்யங்களில் கை கால் கொய்யம் கை கால் அப்புறம் கொய்யம் ஆக இதில் பானி பால் உபசம் மூணும் தனித்தனியே இருக்கும் இப்படி தூள சே தரீர தத்துவங்கள் ஆறு அதில் கொடி புகுந்த சூட்ச சைர தத்துவங்கள் இருபது ஆக தத்துவங்கள் இருபத்தாறும் இருபத்தாறு தத்துவம் பாச்சு அதாவது ஆறு தத்துவம் அங்கே பதிமூணு இடத்துக்கு இருக்குது அஞ்சு இடத்துல ரெண்டு ரெண்டு ஒரு இடத்துல மூணு கழுத்துக்கு மேல் நாலு கழுத்து கீழே மூணு ஆக ஏழு ஏழு அஞ்சு இருபத்தும் இருக்கும் ஏழு மூணு பத்து முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படி இருபத்தாறும் பஞ்சபூதங்களின் காரியமானபடியினால் ஒருமைப்பாடாக காரீசீரம் என்று சொல்லப்படும் இது காரிசீரம் சொல்றது என்ன பஞ்சபூதம் காரணம் இது காரியம் அதனால சோழ சூட்ச பஞ்சபூதத்திலிருந்து சோழ பஞ்சபூதியம் வந்தது ஆனால் காரியம் அதான் காரிசீரம் சொல்லப்படும் அந்த காரணசீரம்ங்கிறது அஞ்சை அஞ்ஞானம் இந்த வாகைத்தானே கேது வேதனவினவன் முந்திய காரணமாதனால் மூலதானோ வென்றவாரோ அப்படின்னார் ஆகவே பதிமூன்று இடத்துல இருபது தத்துவங்கள் அடங்கியிருக்கு இருபது தத்துவங்கள் ஆறு தத்துவ சூழ தேர்தல அடங்கியிருக்கு என்பது கருத்து நானாஜிவாத கட்டில் பதிமூன்றாவது பேரா முன்பேராவில் ஆறு தத்துவமாக இருக்கிற சூழ சேலத்தில் இருபது தத்துவமாக இருக்கிற சொன்னார் அதாவது ஐந்து இடங்களில் ரெண்டு ஏழு இடங்களில் ஒவ்வொன்றாகவும் மூன்று இடங்கள் ஒரு இடத்துல மூன்றாகவும் குடிபகுந்திருக்காங்க மொத்தம் பதிமூணு இடத்துல போயிருக்கிறது சொல்லி முடிச்சார் இப்போது இந்த அவஸ்தைகளை சொல்கிறார் இந்த பாராவில் ஜாக்கிர சோப்ரம் சொல்லுத்த மூணு அவஸ்தைகள் அவித்தையர் பிரதிபிம்பித்த சிதாபாசன் ஜாக்கிரத்திலே இந்த இருபத்தாறு தத்துவங்களுடனே கலந்து நின்றபோது விஸ்வன் என்றும் என்றார் விஸ்வன் விஸ்வன் சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சூக்கும சீரத்தை விடாமல் தூர சேரத்தில் பிரவேசிப்பா பிரவேசித்தவன் விஸ்வன் அப்படின் விஸ்வன்னா உலகம் யாபமானதுன்னு அர்த்தம் விஸ்வன் அதில் இருக்கிறவன் விஸ்வன் பேர் அதனால விசுவன் ஜாக்கரம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க சொன்னாக்க சர்வ இந்திரியங்களினாலும் பாகியார்த்த ஞானத்துடன் கத்திருத்துவாதி ஆகாரமாய் சிறமாய் எதுவரை விவகரிக்கப்படுகின்றதோ அதுவரை ஜாக்கிரம் வரும் எல்லா இந்திரியங்களும் செயல்படுற ஜாக்கிரவசை எல்லா இந்திரியங்களும் பாகிய ஞானத்துடன் அதாவது வெளிமுக நாட்டம் இல்லை எந்திரியங்கள் போகிற வெளிமநாட்டந்தான் ஜாக்கிரவாசனையில் கருத்துருவாதி கர்த்தா போக்தா ஞாத்தாங்கிறது அந்த அய்மானத்தோடு அந்த வடிவமாக இருந்து கொண்டு சிரமாய் உறுதியாக ஜாக்கிரவாசை இருக்கு எதுவரை வைக்கப்படுகின்றதோ எது வரைக்கும் அது செயல்படுதோ அது வரைக்கும் ஜாக்கிரம்னு பேர் இப்போ பேர் இருக்கு இது ஐமானதே விஸ்வன்னு பேர் சோழ சேரத்தை விடாமல் சுக்கம் சுக்கு சீரத்தை விடாமல் தோழ சீரத்தில் பிறத்தவன் அர்த்தம் அதனால் விசுவன் என்றும் என்று சொன்னார் ஆக இந்த ஜாக்கராவையை பற்றியும் அது அபிமானியாக விசவன் என்று பார்க்கப்பட்டது அது விசுவனுக்கே வியாபாரி சரண் என்றும் பெயருண்டு வியாபகாரி சரண என்ன அர்த்தம் சொப்பன சுளுத்திகளில் தோன்றாமல் ஜாக்கிர முதல் மோட்சபரிய இருப்பவன் வியாபாரி செய்வன் சொப்பனத்திலே சொல்லுத்தீங்கன்னா பார்க்க முடியாது ஜாக்கராசு இருக்கு பந்தப்பட்டவன் முத்தி அடைவான் அந்த முத்தி அடைவர் வரைக்கும் விவகாரம் வர்றதுனால வியாபாரியவன் பெறும் இது சொல்லப்ப அதன் பிறகு விட்டு அந்த கரணத்தினுடைய கூலி நின்றபோது என்றும் பிராதிபாதி என்றும் சொப்பன என்றும் சொல்லப்படும் இது சொப்பனாவத்தை அதாவது சொப்பனம் எடுத்துக்கு இலக்கணம் என்னன்னா இந்திரியங்களின் பாகியார்த்த ஞானமின்றி உனக்கு ஜாக்கிரத்துக்கு இந்திரியங்களின் பாகியார்த்த ஞானம் பண்ணார் வெளிமுக நாட்டம் இப்போ வெளிமுக நாட்டம் கிடையாது மனது தானே ஜாக்கிரத்தின் வாசனா பரிய கற்பித்த இங்கே வந்து மனசு தானாக செயல்படறதில்லை ஜீவனுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது புத்தி சக்திகளாம் கட்டுப்படுறது ஆனால் கட்டுப்படுறதில்லை சுதந்திரம் அதுக்கு மனசு சுதந்திரம் மாதிரி எப்படி எந்த அடிப்படையை செய்கிறதுன்னு சொன்னாக்க ஜாக்கராசையில் உள்ள வாசனா பரிகற்பித்த விஷயகாரமாக என்னால் வாசனை தான் அங்கே போகுது வாசனை அடிப்படையில் தான் செய்கிறதே ஜாக்கிரவாசையில் உண்டு முன் ஜென்மங்கள்லையோ அதில் இந்த ஜென்மத்தின் பிறப்பில் வாசனைகளும் அதோட பிரார்த்தமும் உண்டு இந்த பிரார்த்த அனுசாரம் தான் செய்யணும் அது சுதந்திரம் செய்ய முடியாது இங்கே இந்த அடிப்படையில் ஜீவனுடைய முயற்சியும் உண்டு இவ்வளவு ஜாகிரதை உண்டு ஆனால் சொப்பனத்தில் இந்த பாகிய விஷயங்களுக்கு சம்பந்தம் கிடையாது பிறகு இதனுடைய வாசனை இருக்கின்றனவே ஏற்கனவே சம்பாதி வாசனைகள் அது ஒரு சம்மந்தந்தான் உண்டு அந்த அடிப்படையில் தான் சொப்பனை விவகாரம் பண்ணுறது அங்கே பிறந்தம் கிடையாது சொப்பனை செய்கிற புண்ணிய பாவங்களுக்கு தண்டனையோ அவ்வளோ சுகமோ கிடையாது ஜாக்கிர செய்த புண்ணியபாவங்களுக்கு ஜாக்கிராசுரம் உண்டு ஆனால் சொப்பனாசுரம் கிடையாது சொப்பனத்தில் செய்கிற புண்ணியபாவங்கள் சொப்பனத்திலேயே உண்டான சொப்பனத்திலையும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சொப்பனத்துக்கு உணவு சமரம் சொலரவு கிடையாது இங்கே ஒரு ஜாக்கிரை உணர்ச்சாரு சோழவு உண்டு அதனால் கிடையாது ஆகவே சொப்பனத்துக்கு இலக்கணம் இதுதான் அந்த வாசனை கற்பகமாக பரிணமித்து கர்த்தத்வாதி ஆகாரமாய் அங்கேயும் கர்த்தா பக்தாத்தன் உண்டு ஆனால் அஸ்திரமாய் சிரமம் இல்லை இங்கே சிரபுத்தி உண்டு அங்கே சிரபுத்தி கிடையாது அங்கே சிரபுத்தி இருக்க விவகாரத்தில்னு சொன்னால் சொப்ன காலம் வரைக்கும் சிரபுத்தி உண்டு ஜாக வந்த உடனே சிரமில்லையான்னு முடிவு பண்ணுறோம் ஆனால் இங்கே வந்து ஒரு ஜாக்கிரத்துக்கும் மீண்டும் மற்றொரு சொப்பனம் சொலுத்தி போய் மீண்டும் ஜாக்கிரத்தை வரும்போதும் சிரபுத்தி உண்டு இப்போ இங்கே சிரமதி எப்போ போகும் பிரம்ம ஜாக்கிரம் தான் போகும் அது வரைக்கும் போகாது அதனால இங்கே இதுக்கு அது உள்ள வித்தியாசம் என்னென்னா அது அசிரமும் நல்லா தெரியுது சப்புரத்து வெளியில் வரும்போது அது சிரமம் இல்லான்னு முடிவு கட்டுறோம் ஆனால் இங்கே ஒரு ஜாக்கிரத்து ஒன்னொரு ஜாக்கிரத்தை வரும்போது சிரமமாக தான் நினைக்கிறவங்களே அது சிரமில்லான்னு முடி கட்டுறதில்லை நேற்று பார்த்து சக்தி புத்தி அப்படியே இருக்கும் அங்கே அப்படி இல்லை ஒரு சொப்பனத்தை ஒருத்தப்ப சொல்ல தொடர்பே கிடையாது அப்போ எப்படி சிரபுத்தி இருக்கும் சரி சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் ஜாக்கிரத்தில் வரும்போதே மெத்தியம் நீச்சிருக்கிறோம் அதனால சிரமம் இல்லை அதனால் சிரமில்லாதனாலேயும் எந்த மட்டுக்கும் விவகாரம் விவரிக்கப்படுகின்றதோ ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ இதுவரைக்கும் இருக்கோ அந்த மட்டுக்கும் சொப்பனம் ஒன்று வரும் சப்பனத்துக்குலக்கம் சொல்லது இத்தகையத்தை விட்டு அந்த கரணத்துடனே கூடி நின்றபோது தேஜசன் என்றும் தேஜஸ் தேஜஸ் சப்த வாட்சியமாகிய அந்த கரணத்தை உபாதியாக உடையவன் தேஜசன் தேஜஸ் என அர்த்தம் பிரகாசம் சொல்லிய ரொம்ப தேஜா இருக்கு தேஜன் பெறும் அது தேஜஸ் சம்பந்தம் தேஜஸ் அத்தகைய தேஜஸ் சம்பந்தம் அந்த காரணத்துக்கு தேஜஸ் உண்டு ஏன்னா விழிப்புக்கிற யோகிதம் உண்டு அதுக்கு ஆனால் ஒளித்தன்மை உண்டு அந்த ஒளித்தன்மையுடைய அந்த காரணத்துக்கு உபாதியாயோடையவன் இங்கே உபாதி அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அப்போ பதில் விசிட்டம்தான் சொல்லணும் ஓரளவுக்கு விசிட்டங்கிறது பொருத்தமாக இருக்கும் ஏன்னால் சம்மந்தப்பட்டம் தான் தேஜஸ் அவளுடைய உபாதியாக இருக்க பின்னால் சொல்கிறார் சொப்பனத்துக்கு சாட்சியாக இருப்பவன் ஞானாத்மாவாக பின்னால் சொல்கிறார் ஜீவாத்மா அந்த ஆத்மான்னு சொல்கிறார் ஆகவே இங்கே உபாதியங்கிறோட விசிட்டவன் சொல்கிறது பொருத்தம் எதை அப்படி எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் உபாதியாக உடையவன் இல்லை என்னக்கா உபாதிக்கு சரி சொல்லுக்கு அர்த்தம் பண்ணுவான்னு சொன்னால் அந்த ஒளித்தன்மையை கொடுப்போம்னு அர்த்தம் அப்படி போக வச்சுக்கலாம் ஒளித்தன்மை என்ன அந்த பிரதிம்ப பிரகாசம் இருந்தால் தான் அது விளங்கும் இல்லை பிரகாசம் இல்லைன்னா விளங்காது இருட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு தூங்குறோம் சொப்பனம் காணுறோம் அப்போ ஒளி எங்கேருந்து வந்தது ஆத்மான்னு ஒலி இதுதான் அதோடைய பிரதிம்பந்தான் சீதாபாசன் ஆனாலும் அந்த ஆத்மாவுக்கு உள்ள ஒலி விட இது அதிக ஒளி அந்த அந்த கதத்தை பிரிம்பிக்கிறதுனால எப்படி சூரிய ஒளி பொதுத்தன்மை இருக்குது அதில் கண்ணாடிகளை பட்டு அறைக்கு வரும்போது பிரகாச இருக்கு அந்த சூரிய ஒளி அது அறையில் சாமான்யமாக தான் இருக்குது கண்ணாடியில் பட்டு வரும்போது விசேஷ வழியாக இருக்குது அப்படி போல் விசேஷ வழியாக உபாதி உடையவனு சொன்னாலும் சரி அர்த்தம் பண்ணிக்கலாம் அதன் பிறகு பிராதிபாசிவன் சொன்னால் சொப்பனத்தில் தோன்றி ஜாக்கிரத்தில் வெடித்தவுடன் பிரம்மஞானமின்றி பாதமாகின்றபடியால் பிராதிபா சேவன் சொப்பனத்தில் எது வரைக்கும் விவகாரம் பண்ணுறானோ விவகாரத்துக்கு ஜக ஜாகிரத்துக்கு வந்தவொடனே இதுவரைக்கும் சொப்பனத்தில் நான் ராஜாவாக இருந்தேன் மந்திரியாக இருந்தேன் ஆனால் அனுசியமாக வெறும் போய்தான் என் நிச்சயம் பண்ணுறான் அப்படி நிச்சயம் பண்ணுறதுனால பிராதிபா சீவன் தோற்றா மாத்திரம் சிவன் அர்த்தம் பிராதிபா கற்பித கற்பிக்கப்படுவன் ஆதலால் சொப்பனை கற்பிதன் சொப்பனத்தில் இதே சரீரமாக இன்னொரு சரீரம் நடமாடுது அது சரீரத்தினுடைய சோதுக்கங்களை ஆபாசன் தனது என்று அறிமானிக்கிறான் அதனால் சொப்பனை கற்பித்தான்னு போயிரு சொப்பனை கற்பிக்கப்படுகிறான் இப்போ இந்த சீரம் இங்கே இருக்கும்போது அங்கே சீரம் இந்த சீரம் அங்கே இல்லை இருந்தாலும் நம்ம தோட்டம் உண்டு அது தோட்டம் தான் கற்பித்தான் போயிரு அப்ப இது வாஸ்தவான்னா தான் எப்ப கற்பிதம் பிரம் ஞானம் வரும்போது அது வரைக்கும் சத்தியம்தான் சத்தியஞானம் வர்ற வரைக்கும் இந்த ஜாகர இந்த சோழத்தேரம் சத்தியம்தான் அதனால சொப்பன கற்பிதன் என்று பெயர் இப்படி ஒரு அவசையில மூன்று நிலையில ஜீவன் இருக்கிறான்னு சொன்னதுனால மூணு நிலைக்கு மூணு பேர் கொடுத்துருக்காங்க அதாவது தைஜசன் என்றும் பிரதிபா சிவன் என்றும் சொற்பணக்கரிப்பதன் என்றும் சொல்லப்படுவன் சுளுத்தியில் அது மூன்றாவது சுழுத்தி காரிய சரீர தத்துவங்கள் இருபத்தாரையும் கைவிட்டு காரணசரீரத்தை மாத்திரம் பொருந்தியிருக்கும் போது பிராக்யன் என்றும் பாரமார்த்த சிவன் சொல்லப்படும் பிராக்யன்னா மிகுந்த அறிவுடையன்னு அர்த்தம் அது என்ன மிகுந்த அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்டால் மேம்பட்ட அறிவு அதான் மிகுந்த தெரியும் தெரியும் அது சம்பந்தப்படாத அறிவு அதன் பிறகு பாரமார்த்திக ஜீவன் என்றும் பாரமார ஜீவன் சொன்னால் உண்மையான ஜீவன் எப்படி விஸ்வ தேஜசர் என்னும் இருவர் இருவர்களையும் அபேட்சித்து பாரமார்த்த தன்மையும் உடையவன் ஆதலால் பாரமார்த்திக ஜீவன் விஸ்வ தேஜசர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அனிம இல்லாமல் சுளுத்தி அவசியில் அதே ஜீவன் தான் அங்கே இருக்கான் ஒரு பாவனையோடு இருக்கிறதுனால பாரமாரி பேர் இப்போ மூன்று அவசியங்களிலும் மூன்று அபிமானிகளையும் பற்றி சொல்லப்பட்டது இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஜாக்கிரத்திலிருந்து சொப்பனத்துக்கு போகும்போது சுளுத்திக்கு போகும்போது தோறு செய்கிற அபிமானத்தை விட்டுட்டு சொப்பனத்துக்கு போகிறோம் சொப்பனத்திலிருந்து சுளுத்திக்கு போகுது தோச்சுவன் செய்கிற அபிமானத்தை விட்டு போகிறோம் அதனால தான் ஜாக்கிரத்தில் நடக்கிற விஷயங்கள் சொப்பனை தெரிகிறதில்லை சொப்பனத்தில் நடக்கிற விஷயங்கள் சொலுத்தில தெரியாது சரி வெளியில் வரும்போது அபிமானத்தை விடாமலே சொப்பனத்துக்கு வர்றான் சொப்பனத்தில் இருந்து அபிமானத்தை விடாமலேயே ஜாக்கிரத்துக்கு வர்றான் அப்படி வரிசையாக வர்றதுனால நமக்கு சொலித்தி அவசிய அனுபவமும் சொப்பனா சேகனமும் கிடைக்குது விட்டுக்கிட்டு போகிறதுனால எல்லாம் மறந்து போகுது சொல்லிக்கிட்டே வர்றதுனால எல்லாமே ஜாபம் இருக்குது இதுதான் காரணம் சொப்பனத்தில் நம்ம ஜாக்கிரத்தினுடைய விவகாரங்கள் தெரியலையான்னு சொன்னால் அய்மானத்தை விட்டு போயிடும் தொழில்சி இருக்குது அய்மானம் கிடையாது அந்த அய்மானத்தை விட்டதுனால தான் சொப்பனத்துக்கே போகிறது போக முடியாது சொப்பனத்தில் அய்மானம் விட்டா போக முடியும் இல்லை போக முடியாது அப்போ விட்டு விட்டு போகிறதுனால அந்த சொப்பன நமக்கு ஜாக்கிரத்துக்கு ஒரு சைரியம் சொப்பனத்தில் விவகாரம் நடந்தது என்றோ சுளுத்திலே தெரிகிறது இல்லை அதை மனதான் தூங்கு தங்க அதை தூங்குனேன்னு சொல்கிறேன் அங்கேருந்து வெளியே வரும்போது விடாமல் வர்றோம் அதை முன்னால் சொன்னார் விடாமல் வர்றதுனால ஏன் வந்துக்கிட்டே இருக்கேன் ஐ மனத்துக்கு வர்றதில்லை அதனால நான் சுழித்தியிலே சுகமா துவங்கினேன் ஒன்று என்றும் சொப்பனத்தில் ராஜாவாக இருந்தேன் மந்திரியாக இருந்தேன் பிச்சைக்காரனாக இருந்தேன் பிறவாக இருந்தேன் எந்த ஞாபகத்துக்கு ஜாக்கிரம் வர காரணம் தான் தயமானந்தான் காரணம் அப்படி இருக்கிறதுனால இந்த ஜீவனானவன் மூன்று அவசரங்களில் இந்த வகைய விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று பேர் சொல்லப்பட்டது அதான் முன்னாள் சொல்லியிருக்காரில்லை ஜாக்கிரத்தில் இந்த இருபத்தாறு தத்துவங்களுடனே கலந்து நிற்பன் இப்போ அது விஸ்வன் என்றும் விவகார விஸ்வன் என்றும் விவகாரி சொல்லப்படும் சொப்பனத்தில் தோல் சேரத்தை விட்டு அந்த காலத்துக்கும் கூட்டுறான் விட்டுங்கிறதுனால ஐமானத்தை விட்டுன்னு அர்த்தம் என்பது கருத்து அதன் பிறகு அதிஷ்டான செய்திய அவசைகளை சொல்கிறார் பிரம்ம சைதன்யமும் அதாவது இதுக்கு அதிஷ்டானமாக பிரம்ம சைதன்யமும் ஜாக்கிரத்திற்கு சாட்சியாக இருக்கும் போது ஜீவாத்மான் என்று பெயர் ஜீவனுடைய ஜீவனுக்கு அதிஷ்டானமாக ஆத்மா அதாவது ஜீவனது ஆத்மா ஜீவனுக்கு ஆத்மா ஜீவனதுன்னா சம்மந்த பொருள் ஆறாவற்றைமை சம்பந்த பொருளை குறிக்கும் ஜீவனுக்கு ஆத்மா கொடற் பொருள் ஜீவனுக்கு மேம்பட்ட ஆத்மான்னு அர்த்தம் இப்படி பல விதமாக சம்பந்தம் உண்டு அதாவது இந்த பிரம்ம சைதன்யம் ஜாக்கிராவசையில் ஜீவாத்மா என்றும் சொல்லப்படுது சொப்பனத்திற்கு சாட்சியாக இருக்கும்போது அந்தராத்மான்னு சொல்லப்படுது அந்த அண்ணா உள்ளே உள்ளே இருக்கிற அரிஷ்டான சைதன்யமான ஆத்மா ஒரே ஆத்மா தான் ஒரே அதிர்ஷ்டான செய்தால் பேர்கள் வேறு ஆ அவஸ்தைக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க சுழத்திக்கு சாட்சியாக இருக்கும்போது பரமாத்மா வென்றும் பரமாத்மா மேலான ஆத்மா அது ரெண்டு ஆத்மாக்களை விட அது மேலானது அர்த்தம் அவஸ்தாத்திலே இருக்கும்போது அப்படின்னு சொன்னால் விசாரம் பண்ணுவேன் நாலாவது அவசி ஜாக்கிரா சொனா சுழத்தி மூணு விசாரம் பண்ணால் நாலு பண்ண அர்த்தம் அதான் துரியமன்னு பேர் மற்றகைய அவசத்தைய சாட்சியாக இருக்கும்போது ஞானாத்மா என்றும் ஏன்னு சொன்னால் விசாரிக்கக்கூடிய ஞானம் அங்கே இருக்கு அந்த நாலாவசி மூன்றாவது விசாரிக்கக்கூடிய ஞானம் நாலாவசையில் இருக்கு அதுதான் ஞானம்னு பேர் என்றும் கூடஸ்தன் என்றும் கூடஸ்தன் அப்படின்னு சொன்னாக்க கொல்லன் அடைகள் அதாவது கூடம் போல நிறுவிகாரமாக இருப்பது கூடசன் கூடமாக கொல்லன் அடைகள் ஞானமே சுரபமானம் ஞானாத்மா ஞானமே வடிவம் ஞான குணம் இல்லை நயாவிப்பு சொல்லுவாங்க ஞான குணம் ஒன்று ஞானமே வடிவம் கடம் அதாவது கோடஸ்தன் சொன்னாக்கா கொல்ல நடைகள் இந்த கொல்லம்பட்டையில் இரும்பு வேலை பார்க்குறவங்க கொல்லம்பட்டையில் ஒரு அடியில் பீடம் இரும்பு நல்லா வச்சுருப்பாங்க அதில் ஆணி சம்பட்டி போட்டு அடிப்பாங்க எல்லாம் சாமன் அடித்து ஆகும் மாறுதல் ஆனாலும் அதில் பட்டு வரக்கூடிய அந்த இரும்புகள் மாது அடையும் ஒழிய அடிப்பிடமாக இருக்கின்ற கூடம் மாதிரி அடையாது அதுபோல இது ஐட்டான சேதனமாகிய சதனத்தின இடத்துல அந்த கன விருத்திகள் பட்டுப்பட்டு போகாம இது பரிணாமடையும் ஒழிய ஐட்டானமாகிய கூடத்தின் பரணாமடையாது அதான் கூடத்தன் பேர் இது அந்த சம்பந்தப்பட்டதான் இது பரிணாம அடையில பரணாமடையாது கூடத்தில் அந்த ஆணியோ அல்ல ம சாமானங்களோ பரணாமடையாது போட்டு அடிக்கிறான் பாருங்கள் ரெண்டு பேரும் அடிப்பாங்க சின்ன சில அடிப்பான் பெரிய சூழ் அடிப்பான் போட்டு அப்போ தான் பரணாமம் அடையாது இரும்பு இல்லை நெருப்புலச்சு காட்சியை செய்வாங்க அப்படி போல் இந்த அந்தக்கரணமும் விருத்திகளாக பரணாம அடையணும்னு சொன்னால் ஐட்டானமாகிய சாட்சிய சம்பந்தங்கள் இந்த முடியும் அங்கே பட்டு வரணும் அப்படி பட்டு பட்டு வர்றதுனால அது எந்த மாதிரி அடைகிறதில்லை இந்த அந்த கனமான பலவித மாதிரி அடையுது அதனால் கோடஸ்தன் நிர்விகாரமாக இருக்கிறதுனால கோடஸ்தன் இது விகாரம் அடையுது இது கொள்ள அடைகள் போல இருக்கிறது சொல்லப்படும் இப்படி ஜீவனுக்கு மூன்று சரீரங்களும் மூன்று அவஸ்தர்களும் சொல்லப்பட்டன ஆகவே இதுவரைக்கும் ஜீவனுக்கு மூன்று சரீரங்களும் சொல்லப்பட்டன இனி ஈஸ்வரனுக்கு மூன்று சைரங்களும் மூன்றாவது சொல்லப்படும் என்று ஆரம்பிக்கிறார் பதினாலாவது வர இனி ஈஸ்வரனுக்கு மூன்று சரீரங்களும் மூன்று அவஸ்தைகளும் சொல்லும்படியினர் ஈஸ்வர சப்தத்துக்கு அத்யத்தில் கொடுக்குற விளக்கம் இதுதான் மற்றும் மதவாதிகள் கொடுக்குற விளக்கம் ஒரு உருவத்தான் காட்டுவாங்க அந்த உருவம் பல இருக்கும் அதனால் இங்கே காலபுரமன்னு சொல்லக்கூடிய அந்த மாய ஒரு சேதனத்தை சொல்கிறது அதுதான் ஈஸ்வர சப்தத்துக்கு உரியது ஒரு பரபிரமம் கடைசியில் சொன்ன மாதிரி பத்து திக்க மதிக்கிரம் எத்தி இலையிட்டு இருக்கும்னு சொன்னார் அப்படி எல்லையற்ற இருக்குன்ற அந்த பரம்பொருளானது தனித்து இருக்கும்போது அதுக்கு பரபிரமே பேர் மாயோடு சம்பந்தப்படும்போது சம்பந்தத்தினுடைய அதாவது மாயினுடைய பகுதிகளுக்கு ஏற்ப விவகாரங்கள் ஏற்படுகின்றன சம்பந்தத்தினால் மாயிலை சம்பந்திக்கும் போது காணபுரம் என்றும் அழ்த்தியை சம்பந்திக்கும் போது ஜீவன் என்றும் பெயர் அந்த அவித்திகள் அநேகரானனால ஜீவன் அநேகர் அதே ஜீவர்கள் அந்த ரஜோகுணத்தை விழுத்து சூசத்துவத்தை அடையும் காலத்து ஈஸ்வரனாக ஈஸ்வரனோட சம்பந்தப்படுகிறார்கள் ஆனால் ஈஸ்வரனை போன்ற அஞ்சக்கரித்தியம் கிடையாது இருந்தாலும் ஈஸ்வரனை போன்று அந்த சரோகிச்சி தன்மை ஓரளவுக்கு கிடைக்கும் அவர் திரிகால ஞானம் உண்டு அந்த அளவுக்கு முடியும் அதோடு சில பேர்கள் தவம் செய்த செய்கிறதுனாலே அவர் ஐஸ்வர்யங்களான அஷ்டைஸ்வரியங்களும் பெற முடியும் ஆனாலும் சரி எல்லைக்குட்பட உட்பட்டது ஈஸ்வரனுக்கு எல்லைக்கு ஆகவே ஒரு வரம்பொருள் தனித்திருக்கும் போது எந்த விவகாரமில்லை மா சம்பந்தம் ஏற்படும் மாயற்சி தான் காரணம் என்பவென்றும் பந்தப்பட்ட ஜீவன் சொல்லப்படும் ஆக மா ஈஸ்வரனுக்கு மறைப்பு கிடையாது சிறதா முத்தன் ஜீவர்களுக்கு மறைப்பு உண்டு ஈஸ்வர அனுக்கிரகத்தினாலே அதுக்கு ஈஸ்வர முடியும் ஜீவனுக்கு ஒரு அல்ப சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அது முயற்சின்னு பேர் அந்த முயற்சி தான் அந்த முயற்சி பந்த நிவர்த்திக்கும் செய்யலாம் பந்தத்துக்கும் இப்போ பந்தனை வருத்த செய்யக்கூடிய மிக கூட்டம் மிக மிக குறைவு பந்தத்துக்காக செய்யற முயற்சி பெரிய முயற்சி ஏராளமா இருக்கான் கோடி திரும்பத்தினும் அவளுக்கு வேலையே யமனுக்கும் பிரிவு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அதே வேலை உங்களுக்கு ஆகவே இது ஒரே பரம்பொருள் சம்பந்தத்தினால் வரக்கூடிய பேதங்கள் உண்டு அந்த பேதங்களை பற்றி சொல்லும்போது தான் ஜீவனை பற்றி சொல்லாச்சும் பீசுனை பற்றி சொல்கிறது ஆக அந்த பேதங்களை பற்றி பார்க்கும்போது அதனால தான் இது வந்து ஒரே கடவுள் தான் ரெண்டு கடவுள் சொல்கிறதே இல்லை பல்வேறு கடவுள்னு சொல்கிறது காரணம் என்னென்னா உறுப்புக்களை அவர்கள் மதவாதிகள் சிலாக்கிச்சு சொல்லுறதுனாலேயும் காலபெருமத்தை அறிமுகப்படுத்தாதனாலேயும் அப்படி படுத்தினாக்க நம்முடைய மதமானது மேலோங்காதுன்னு சொல்ல காரணத்தினாலே பல கடவுள்களாக கற்பிக்கப்பட்டிருக்கு வார்த்தை ஒரே கடவுள் தான் அதை பற்றி வளர்க்குறார் கற்பித பிரபஞ்சம் வடிவமாக தோன்றுகின்ற தூள பஞ்சபூதங்களும் அந்த பூதங்களிலே தோன்றிய மூன்று ஜாதியாக இருக்கின்ற தூளசேர சமஷ்டியும் கூடி ஈஸ்வர தூளசேரம் என்றும் இதுதான் ஈஸ்வரன் தோளசேரம் இது கற்பனை கூட எட்டாது பஞ்சபூதங்கள் தொழில பஞ்சபூதங்கள் அதில் தோன்றியிருக்கின்ற மூணு ஜாதியாக இருக்கிறது ஒத்தமாக மத்தியமாக அதாவது சொல்லப்பட்ட மூணு ஜாதிகள் அதில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவபேதங்கள் உள்ளன இவ்வளோ சேர்ந்த ஒரு தோலை சீரம் அப்போ நாம் எங்கே இருக்கான் அதில் ஒரு தொளியாக இருக்கும் ஒரு மயில் மாதிரி தான் வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு அனுப்புறமாக இருக்கும் அந்த பானை வந்ததுன்னு சொன்னேன் அப்புறம் அகண்ட பானை வருமா வராத நம்ம பரிசனமாக பாருது தானே அதான் க கரெக்டாக போக்கு தாங்குறோம் ஒரு கொசு கழிச்சது என்ன நமக்கு தான் கழிச்சாங்கல்ல ஈஸ்வரன் தான் கழிச்சது வியாதி வந்தால் ஈஸ்வரன் தான் வந்திருக்கு இப்போ நமக்கு காலில் ஒரு கொப்பலம் ஏற்படுது விரல் கால் விரல் வச்சுக்கோங்க அப்போ யாருக்கு வந்தது கால் விரலுக்கு தான் வந்தது ஜீவனுக்கு வந்தேன்னு சொல்கிறோம் இல்லை ஐயோ எனக்கு வந்து சொல்கிறோம்ல அதே போல் ஈஸ்வரனுக்கு சுர நர திரியக்காதி சர்வ நான் அபிமானி வைசல்ல ஜாக்கிர வைக்கிறேன் எல்லாத்திலையும் சர்வ நர எல்லாத்திலையும் அபிமான வைக்கிறான் அப்படி இந்த உணர்வு வர வந்தால் தான் ஞானம் ஒன்று பேர் கூட தெரியும் அப்போ ஏன் கஷ்டங்கள்லாம் உண்டாக்குறாருன்னா இப்போ அவங்களுக்கீடாக பொன்னியபால்கீடாக படியிலர் இப்போ நாமே ஒரு கொப்பலை வந்துடுச்சு கொப்பளத்தை நல்லா பண்ணமுன்னோம் மறந்து வைக்கிறோம் இல்லையா அப்போ எரியதே இல்லையா எரிய சகிச்சுக்கிறோமே இல்லையா ஏன் நல்லா ஆகணுங்கிறத சளிச்சிக்கிறேன்